நற்றினை வழங்கும் இயற்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நேற்று இந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழகா சொல்லிருந்தீங்க சரிங்க அது பேசும் போது ஏசியில இருக்கிறவங்க எப்படி இருக்கும்போது பேசலாம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க அதாவது இப்ப அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இயா ஏசி விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு நம்ம இயற்கைக்கு முரணானது தாங்க ஆமா அந்த விஷயத்த சொல்லாம் ஏன்னா உடம்பு வந்து குறிப்பிட்ட வெப்பத்துல வந்து இயங்கும் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு நமக்குள்ள இருக்குது வெப்ப அளவுல இயங்கிட்டு இருந்தாதான் அது வந்து இயல அது வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒருத்தாரணமா வேலைக்கோ ஏதோ ஒன்றுக்காக நம்ம போய் அந்த மாதிரி ஏசி ரூம்ல இருக்க வேண்டி இருக்கு நீல ஆமா அப்ப இன்னைக்கு வந்து அந்த ஐடி ஜாப் வரைக்கும் உடம்பு டெம்பரேச்சர் அந்த ஏசி ரூம்ல இருந்து வந்து நம்ம உள்ள வெளியில இருந்துட்டு உள்ள போயிட்டு கொஞ்சம் வெளியில வந்த உடனே என்ன ஆகும் பண்ணிருக்கீங்களா திடீர்னு உடனே ஒரு சூடாகும் தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு அது பெருசா தெரியாதுங்க ஏன்னா நம் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு எளிமையான இதெல்லாம் வந்து அநட்டம் விசயம் தெரிஞ்சவங்களுக்கு இதுல வேண்டியது இல்லை நம்ம விழிப்புணர்வுக்காக இந்த விஷயத்த கொஞ்சம் புரியும்படி சொல்லுவோம் தான் நினைக்கிறேன் நார்மல் உடம்போட டெம்பரேச்சருக்கு குறைவான அளவுல மேல அதாவது தோல் மேல அந்த குளிர்ந்து தன்மை படும் போது முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா உள்ள வந்து பாடி டெம்பரேச்சர் அலர்ட் ஆயிரும் இல்லீங்களா எந்த விஷயத்தையும் சென்சேஷன்ல உணர்வு ரீதியா தான் அணுகிட்டே இருக்கும் அந்த உடம்பு நோட தன்மை அப்படிதான் இருக்கும் அப்போ சென்சரிசோலுக்கடியில் இருக்கூடிய அந்த நுண்ணிய நரம்பு முனைகள் இருக்கு அதுல அந்த விஷயம் வந்து குளிர்ந்த தன்மை பட்டோடனே அது நேர மூளைக்கு போய் மூளையிலிருந்து பீனியல் பாடின்ற கூடிய பீனியல் சுரப்பிக்கு வந்து அது என்ன பண்ணுவோம் உடனே அலர்ட் பண்ணிரும் ஓகே அலர்ட் பண்ணிட்டு டெம்பரேச்சர் நமக்கு சுத்திகம் வந்து குளிர்ந்த தன்மை வருது அதனால என்ன பண்ணிடுறோம் உடனே சட்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறோம் உடனே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியர்வைத் தொலைகள் தான் நான் சட்டர்ஸ் ஓகே ஓகே ஏன்னா வெளியில எவாபரேட் ஆகக்கூடிய ஹீட்டு எவாபரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வலுவிழந்து ரொம்ப இதாகிருவோம் ஓகே அப்ப என்ன ஆகுதப்போராட வேண்டி இருக்கும் ஏன்னா நீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தா பரவாயில்ல அப்ப இல்லன்னா கதகதப்பான உடைகளை நீங்க வந்து அணிஞ்சு மேல குளிர் தாக்காத அளவுக்கு நினச்சு உணர்வு வந்து சுகமா இருக்குது அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா அதிகப்படியான ஆற்றலை உருவாக்கி தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அது வந்து நிறைய பாடுபடும் அதாவது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் இயக்கி அதை ஹீட் பண்ணிட்டே இருக்கும் உடம்புக்கு ஆனா அந்த போராட்டத்துக்கு வந்து நிறைய ஆற்றல் செலவாகுங்க நான் சொல்றது ஜீவ் ஆற்றல் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சீக்கிரமா டயர்ட் ஆயிருவாங்க அப்ப அத மறுபடியும் உற்சாகப்படுத்திக்கிறதுக்காக இந்த உற்சாக பானங்கள் இருக்கு இல்லைங்களா அதாவது காபி டீ இந்த மாதிரி விஷயங்க எல்லாத்தையும் ஏதோன்ல வந்து அவங்க அடிக்கடி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அதெல்லாமே வந்து நரம்போக்கிகள் சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்துல நர்வஸ்டிம் சொல்லுவாங்க தமிழ்நாடு சொன்னா நரம்போக்கிகள் அது வந்து நரம்பு மண்டலத்தை இன்ஸ்டண்டா அதாவது குறைந்த கால அளவுல தூண்டி விட்டுரும் வேகமா அப்ப கிடைக்கிற உற்சாகத்துல இந்த பழக்கங்களுக்கு எல்லாம் அடிமையாயிருவாங்க அது வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டே இருக்கிறோம் கண்டிப்பா எல்லா மனிதர்களும் பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆரம்பத்திலிருந்தே உப்பு சுவைய கண்டுபிடிச்சு மனசுக்கு மனிதகுலத்துக்கே வந்து உப்பு கண்டுபிடிச்ச உப்பு வந்து கடல் தண்ணியில உப்பு எடுத்து உப்பு பிரிச்சு எடுக்கலாம் தெரிஞ்ச உடனே மனித குலத்துக்கு சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு அது வரைக்கும் இயற்கை உணவுகள் இயற்கையே கிடைக்கூடியது அப்படியே சாப்பிட்டு பழகி வாழ்ந்துட்டு இருந்தவங்க தானே காட்டிலையும் தெரிஞ்சிட்டு இருந்தவங்க தானே நம்ம உணவர்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம் வெளிப்புற இந்த உஷ்ணத்தையாத்துக்கிறதுக்காக குளிர்ல இருந்து பாதுகாத்துக்காக முதல் வந்து குடிசைகளை போட்டு அப்புறம் தோல் சுத்திட்டு இருந்த மனுஷன் குடிசைகளை போட்டாங்க இப்படி ஏதோ ஒரு வகையில கம்ஃபர்ட் கம்ஃபர்டுக்காக அந்த இது பண்ண பண்ண பண்ண பண்ண நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடிய போராடும் தன்மை வந்து இழந்துருச்சு அது சாப்படுவாங்க அந்த ஐரோப்பிய வேர்கதி நாடுகள் இருக்கிறவங்களோ அந்த மாதிரி புலால் உணவு நிறைய சாப்பிட்டு அவங்களை வந்து அவங்க அந்த குளிர் தன்மையிலிருந்து அவங்கள பாதுகாத்துக்கு அவங்க எதாவது அவங்களோட உணவு முறை அப்படி இருக்கும் நாமும் என்ன பண்ணுவோம் வேற வழி இல்லாம அவங்க எல்லாமே கோல்ட் பிளட்ஸ் கோல்டு பிளட குளிர் ரத்த பிராணிகள் நாம எல்லாருமே வந்து வெப்பரத்த பிராணிகள் இவ்வளவு நுணுக்கமா பாக்க வேண்டியிருக்கு அப்ப என்ன ஆகு அப்படின்னா நமக்கு ஒத்து வராத எல்லாம் நம்ம வந்து பழக்கப்படுத்த வேண்டியிருக்கோம் உடம்புக்கு அப்ப என்ன ஆகுது அந்த ஆற்றல வந்து ஈடுகிறதுக்காக சாப்பிட்டு இருப்பாங்க இவங்க நாளடை அந்த பழக்கம் வந்து ரெகுலரான வழக்கமான பழக்கமாறி அப்புறம்தான் எங்க பார்த்தாலும் வயிற்று போட்டு சுத்திட்டு இருப்பாங்க சொல்றேன் நீங்க வந்து ஒரு வயிறு இல்லாம இருந்தா எவ்வளவு தன்மையே அருமைங்க நீங்க தெரியாது யாருக்குமே வயிறு முன்னால எப்ப வந்து புடிச்சிட்டு வருதோ அவன் வந்து சுகமா இருக்கிறான்னு அர்த்தம் ஏதோ ஒரு வகையில ஓகே இன்னொன்னு என்னன்னா இந்த உடல் சூடு விஷயங்கள் சொன்னீங்களா ஏசி ரூம் விஷயங்கள் சொன்னீங்க இல்லீங்களா அப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஐடி கம்பெனிகள் அங்க வேலை செய்யறவங்களோ அந்த பிளாஸ்கில் டீ காபி சாப்பிடறதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி சுக்கு காபின்னு சொல்லக்கூடாது சுக்கு தண்ணி வந்து போட்டு கொண்டு போயிட்டோம்னா அது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அந்த கம்பெனிகளோட ஆளுங்க யாராவது மேனேஜருக்கு இந்த விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க அவங்க இதை டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் அது வந்து பாடி டெம்பரே ஒன் டுகிரி வரைக்கும் கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுட்டு இருக்கும் சுக்கு எல்லாம் சுக்கு மிளகு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு அதை விட்டுட்டு நம்ம வந்து குளிர்ந்த தன்மை பண்ணோம்னா அங்க ஒரு போராட்டம் நடக்க ஆரம்பிக்கும் அந்த போராட்டத்துல நிறைய பிரச்சனைகள் வரத்தா செய்யும் அந்த வீசிக்கு வந்து சமாளிக்கிறதுக்காக அப்புறம் ஏதோ ஒன்று அது நேரடியாவோ விளம்பரத்திலேயோ எப்படியோ ஒரு இது பார்த்து அதிக சாப்பிட்டு போட்டு அப்புறம் அந்த சப்ரஸ் பண்ணதுனால உடம்பு வந்து சிம்டம்ஸ் தான் தன்னை வெளிக்காட்டிக்கு தனக்கு ஏத்துக்காத ஒரு விஷயத்த வந்து அறிகுறிகளா காமிக்குது இது எனக்கு முடியல அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் சொல்லுது அது நாம என்ன செய்யறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ற அது ஒப்புக்கு சப்பியா அப்படி தட்டி கொடுத்து அப்படி இது பண்ற மாதிரி நைசா அப்படி ஒரு தடவி விட்டு போட்டு விட்டுறோம் அதுக்கான மூல காரணத்து என்னன்றதை பார்த்தா அதுல இருந்து நம்மளை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணாம அப்போதைக்கு நைஸ் பண்ணி தட்டி விட்டுட்டு இந்த ரஜா ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டா அப்புறம் அது வந்து அப்போதைக்கு அதை ஏத்துக்கும் அப்புறம் பின்னால வந்து முரண்படும் இப்ப அந்த மாதிரி அந்த ஏசியில ஆபீஸ்ல அந்த பத்து மணி நேரம் வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஏசி கார்லதான் வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு எவ்வளவு நேரம் தான் உடம்பு சூடாவே வச்சிட்டு இருந்துச்சுன்னா எந்த வியாதியும் குளிர்விக்கவே கூடாது உடம்பு முரண்பாடான உண்மை இதுதாங்க அளவுக்கு மீறி அளவுக்கு மீறி உடம்ப குளிர் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது மீண்டும் அடுத்த இயர்க்கை இயலில் சந்திப்போம் நன்றி